வணக்கம் மே 25 ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நெற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச ஒளி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு சந்திரனில் நிலநடுக்கம் ஏற்படுவதை அமெரிக்காவின் நாசா எனப்படும் நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படும் நிறுவனம் கண்டறிந்துள்ளது மூன்று ஆந்திர மாநில போலீஸ் துறையின் புதிய ஆயுதமாக சப்தி விளங்குகிறது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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய வில்வித்தை துறையின் தலைவர் யார் இரண்டு மலையாளத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்